நற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமொழி துளிக்காக உங்கள் அலைமையிலும் எடுத்துடன் அரை தேரண்டி அதிமதுரம் கலந்து நல்லெண்ணெய் விட்டு நன்றாக குழைத்து நாளைக்கு ஒரு வேலை பருகி வந்தால் வெகு விரைவில் இந்த இறைப்பு இறைமுல் நீங்கிவிடும் மூச்சு திணறலும் நன்றி மேடம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்